வணக்கம் நற்றினையின் ஒருக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியம் அதிகம் அழக்கமாய் இருக்க விளம்புகிறான் அதிகம் அறிய அறிய ஒருவன் அதிகம் அழக்கமாய் இருக்க விளம்புகிறான் என்கிறான் நன்றி வணக்கம்